जननी ீகோ மானமனோந்தே கஜரானூயே நம் விபுர்வேதப்பாரை சே வசத்து ஜிவாபிரமஸ்வத்தீட்சிமூர் சுசிகேந்திரம் யனாஷ் யதீந்திரம் மது வித்தியை தவிரம் ஹிவூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அமத் குத்தி மேவச்ச சாா் டமே மே விவிணம் மம நமோ விதையயோ வம்ச ருஷிபோ மஹோ நமோ குருபியோபரப்பிர प्रत्यगर्थो आलयं नमामि பிரோம்மஸ்மி ஆலயம் शंकरं लोकशंकरं தப்போ கீண பாப்பா வீத்தராூமே ஆமோயோம் லாவதுலோக்கோயோஷிதனந்தம देल। देल। आत्मन बुद्धेर वृत्तिरिति सम्योज्य प्रवर्तते, आत्मनो विक्रियानास्ति, ஜி ஜீவம கஷ்ட ஆதிசங்கரர் தகுதியுள்ளவர்களுக்கு ஆத்மானத்தை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 அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது கடைசியாக பார்த்த இருபத்தி ஆறாம் ஸ்லோகம் ஆத்மனா விக்ரியா நாஸ்தி ஆத்மாவுக்கு செயல் இல்லை புத்தேகே போதா ந ஜாத்விதி புத்திக்கு ஸ்வயமாக போதம் கிடையாது ஆனால் புத்திக்கு ஒரு சக்தி இருக்குது என்ன சக்தின்னா ஆத்மாவினுடைய உணர்வு அம்சத்தை வல் வாங்கிக்கிற ஒரு சக்தி இருக்கு புத்திக்கு ஆத்மாவினுடைய உணர்வு அம்சத்தை உணர்வு உணர்வு அம்சம் சொல்லக்கூடிய உணர்வே வடிவாகிய ஆத்மாவினுடைய நிழலை பெறும் வாய்ப்பு இருக்கிறது நிழலை பெறதுனால புத்தி ஆக்டிவாக இருக்கு ஆக புத்தி ஆத்மாவினுடைய நிழலை பெறுவதனால் என்ன பண்ணுகிறது அதுக்கு பேர் தான் அந்த நிழலுக்கு பேர் தான் ஜீவன் பேர் அகங்காரம்னு பேர் ஜீவன் பேர் அகங்காரம்னா வழக்கமாக சொல்கிற அகங்காரம் கர்வத்துக்கு அர்த்தம் இல்லை நான்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த இண்டிவிஜுவாலிட்டி அதனால தான் வருகிறது அப்போ என்ன பண்ணுகிறான் ஜீவன் வந்து தன்னை நிஜ உணர்வை உணராமல் நிழல் உணர்வாக தன்னை அறியாமையால் கருதி தன்னை செயல்புரிபவன் என்றும் காண்பார்ப்பவன் என்றும் தன்னை தவறாக நினைத்து கொள்கிறான் ஆத்மா தன்னை வரையறைக்குட்பட்ட உடலிலே வாழ்கின்றவனாக நினைத்துக் கொள்கிறது உண்மையில் வரையறைக்குட்படாத நிறைவான பொருளாக நான் இருந்த அறியாமையினால் என்னை நான் வரையறைக்குட்பட்ட உடலிலே இருப்பது போல கருதி கொள்கிறேன் கர்த்தா திருஷ்டா இத்தி முக்கியத்தி நான் பார்த்தேன் நான் அதை செய்கிறேன் இன்னொரு புஸ்தகத்தில் ஞாதா திரஷ்டேதி முக்கியத்தி ஞாதா திருஷ்டேதி முக்கியத்திங்கிறது அது சரி அது ஒரு பாடம் ஆக நான் அறிகின்றவன் செயல் புரிகின்றவன் சிந்திக்கின்றவன் அப்படின்னெல்லாம் தன்னை மயக்கிக்கிறான்னு அர்த்தம் முக்கியத்தீ மயக்கிக்கிறான் இல்லை மயங்குகிறான் உண்மையிலேயே அகர்த்தா அக்ஞாத்தா அக்ஞாத்தான்னு அர்த்தம் அரிபவனும் கிடையாது புத்தியோடு சேர்ந்தத்தினால்தான் ஆத்மாவுக்கு அரிபவன்கிற ஒரு ஸ்டேட்டஸே வருது உண்மையில் ஆத்மாவுக்கு அரிபவன் என்பதும் இல்லை ஆத்மா அறியப்படு பொருளும் இல்லை ஆத்மா அறிபவனும் இல்லை அறிபவன் அறிபடு பொருள் இரண்டுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற தூய அறிவு வடிவம் ஆத்மஸ்வரூபம் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ரஜ்ஜு சற்பவதாத்மானம் ய வீவ் பராத் ஜாத்தச்சேன்பு சர்வாத்மா வே இதுவரைக்கும் ஆத்மாவினுடைய லட்சணங்களை சொன்னார் இன்னும் திரும்ப திரும்ப இதை விளக்கித்தான் சொல்லுகிறார் இப்ப என்ன சொல்லுகிறார் தன்னை ஜீவனாக கருதினால் அச்சத்துக்கு ஆளாகிறான் தன்னை ஜீவனாகக் கருதுபவன் அச்சத்துக்கு ஆளாகிறான் தன்னை பரமாத்மாவாகக் கருதுகிறவன் உணர்கிறவன் அச்சத்திலிருந்து விடுபடுகிறான் என்னெல்லாமோ அச்சம் இருக்கு நாளாக நாளாக நாளாக வயசாகி போயின்றே இருக்கேன் நமக்கு எதாவது எப்படியாவது என்னவாவது ஆயிடுமோ என்னெல்லாம் பயங்குறீங்க யாராவது ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சு உங்கடேன் ஒரு ஒருத்தரும் ஒரு விதமான தகவல் சொல்கிறாங்க அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒன்றே நமக்கும் அப்படி எதா வந்துடுமோ வந்தால் நம்மளை யார் கவனிப்பான் இல்லை நம்மளை யாராக கவனிப்பாங்களா கவனிக்காமல் நாரி போவோமா என்ன என்னெல்லாமோ பயம் வரும் நம்மளை உடம்பாக நினச்சிக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இருக்கத்தான் இருக்கும் ஆனால் அந்த உடம்பாக நினைக்காமல் இருக்கிறதுக்கு பழகணோம்னா இதை படிச்சுட்டே இருக்கணும்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 ஆதிசங்கரன் அடிக்கடி சொல்றது அச்சமே கிடையாது உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை ஆனால் மனசுக்குள்ளே எங்கேயோ பயம் உட்கார்ந்துட்டே இருக்கு எப்போவுமே என்னாகுமோ ஏதாகுமோ சூரியன்லேருந்து ஒரு புயல் கிளம்பியிருக்கான் அது வந்து பூமியை தாக்க போகிறதான் என்ன இதுக்கு முன்னாலே ஏதோ ஒன்று வந்து எங்கேயோ தாக்கி கொஞ்சந்தான் நஷ்டமாக பெருசாக இல்லையா ரொம்ப இருக்காது ஒரு லட்சம் பேர் தான் செத்துருப்பாங்க அது மாதிரி இப்போவும் வந்து பூமியில் வந்து அந்த சூரியனிடத்துலேருந்து ஒரு புயல் வந்து கிளம்பி பூமியை வந்து அடிக்கப் போகிறதுன்னா இப்போ அடித்தா என்ன அடிக்காட்டு என்ன அடித்தாலும் நமக்கு ஒன்று தான் அடிக்கலைன்னாலும் ஒன்று தான்னா ஆக சில பேருக்கு வாழ்கிறதுக்கு பயம் சில பேருக்கு சாகரத்துக்கு பயம் யோசித்து பார்த்தா தினமும் என்ன என்ன ஏதோ விளையாடின்னு இருக்கும் இந்த உடம்புக்குள்ளத்தை இது தூங்கவும் எந்திரிக்கிறவும் எழுந்து ஏதோ காரியம் பண்ணவும் பழைய விடியும் தூங்கவும் பகலில் தூங்கவும் ராத்திரியில் தூங்கவும் பகலில் தூங்கி பகலில் முழிக்கவும் ராத்திரியில்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 ஃபண்டமெண்டல் நீட்ஸ் இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் லக்ஸுரியாக இருக்கணும்னு நினைக்கல ஆனால் இருந்தால் பரவாயில்ல பரவாயில்லை இப்படி மனசு நினைக்கிறது இப்படி இல்லாம பழகிக்கிறோம் மனசை ஜீவம் ஜாத்வா ஆத்மானம் ஜீவம் ஜாத்வா பயம் என்னமோ பண்ணுறது அது போராட்டத்துக்கு வேறு என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த பிறவியை பற்றி பயம் வேறு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 அடுத்த பிறவியை நினைச்சா அவன் இருக்கிற விவகாரம் தினந்தோறும் இருக்கிற விவகாரம் பேங்கில் போட்டிருக்கிற பணம் பேங்க் திகாலா எடுத்தினா என்ன பண்ணுறது இப்போ உங்களுக்கு பயம் இருக்கோ இல்லையோ என்னோட கிளாஸில் பயம் வந்தே தீரும் பயம் இல்லைன்னாலும் பயமுறுத்துறதுக்கு நிறைய வழியெல்லாம் வச்சுருக்கோம் இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது சுவாமி சித்பானந்த சுவாமிகிட்ட வந்து கேட்டாங்க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 ஆஹ் நமக்கு இந்த பிறவியிலேயே இந்த வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட பயம் சாகிற வரைக்கும் இருக்கு அப்புறம் வேறு நம்ம சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதுனால வந்து மறுபிறவியை குறித்த அச்சம் வேற இத்தனை அச்சம் தாய்மானவர் சொல்றார் இறப்படு பிறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் துயிலுறாது இருவழியும் கண்ணீர் சொரியும் அப்படிங்கிறார் அவருக்கு யாருக்கு தாய்மானவருக்காண்ணா பாரு பிறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் துயில் உராது செந்தழலின் மெழுகானது அங்கம் இவை எண்கொலோ அதாவது செந்தழல்ல மெழுகு போட்டா எப்படி உருகுமோ அப்படி உடம்பு எரியுதுங்கிறார் செந்தழனின் மெழுகானது அங்கம் இவை எண்கொலோ ஆக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 ஒரு வார்த்த சொ சொல்லுவார் பாரதியார் அதாவது பச்சை ஊன் இயைந்த வேட்படைகள் தாக்கினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே ஒருத்தனை வேளால் குத்துறானான் வேளாலை குத்தரான் அந்த குத்துறபோது ஏற்கனவே ஒருத்தனை குத்தின பச்சை ஊன் இருக்கும் அதில் அதோடு சேர்ந்து குத்து குத்துறானான் அப்பவும் அச்சம்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 ஆத்மாவுக்கு ஏது சமாதி உடம்புக்குத்தானே சமாதி நோயெல்லாம் உடம்புக்குத்தானே ஆகையினால அவனுக்கு பயம் கிடையாது நாகம் ஜீவராத்மே தீ ஞாத்தேத் இது நல்லா மனசில் ஆழமாக போய் பதியுமே ஆனால் நான் ஜீவன் அல்ல ரெண்டாவது வரி ஆத்மானம் ஜீவம் ஞாத்வா பயம் வகேத் எது எப்படின்னு அதுக்கு உதாரணம் சொல்றார் ரஜு சற்பவது கயிற்ற பாம்பா பார்த்தா நடுக்க அச்சம் வருகிறது அது மாதிரி தன்னை ஜீவனா நினச்சா பயமாத்தான் இருக்கு தன்னை தேகமா நினைச்சாலும் பயம்தான் தன்னை ஜீவனா நினைச்சாலும் பயம்தான் தன்னை வரையறைக்குட்பட்ட உடலாக கருதினாலும் உடலாக கருதினாலும் அச்சம் உண்டு தன்னை வரையறைக்குட்பட்ட உயிராக கருதினாலும் அச்சம் உண்டு ஆனால் ரெண்டாவது வரி அகம் ந ஜீவகா நான் ஜீவனல்ல நான் உயிரல்ல பராத்மா இதி பராத்மான மேலான தூய்மையான எங்கும் நீக்கவர நிறைந்துள்ள சுத்த சைதன்ய ஆத்மஸ்வரூபம் இதி என்று ஞாதேத் அரிவானே ஆனால் நீங்கள் போட்டுக்கணும் குரு சாஸ்திரம் இவைகளின் துணையோடு சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு ஒருவன் அறிவானே ஆனால் அது என்ன சுவாமி சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன் கேர் ஆஃப் முதல் ஸ்லோகம் அதனால் இப்போ நாம் இருபத்தி ஏழா ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம் இல்லை சாதன சதுஷ்டய சம்பத்தின்னா என்னன்னு கேட்கப்படாது சாதன சதுஷ்டய சம்பத்தியோட சம்பிரதாயம் தெரிஞ்ச குரு கிட்ட போய் படிச்சு புரிஞ்சுண்டானே ஆனால் சரியா சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்ட்ட போய் ஒழுங்கா படிச்சு புரிந்து கொண்டானே ஆனால் ஞாத்தேத் நிர்பயோபவேத் பயமே கிடையாது எனக்கு நான் பிறக்கவும் இல்லை நான் இறக்கப்போவதும் இல்லை உடல் தோன்றி இருக்கிறது உடல் அழியத்தான் செய்யும் உடல் அழியட்டும் அதை பற்றி சிந்தனையே இல்லை உடல் நோய்களை அனுபவிக்கட்டும் அச்சப்படப்போவதில்லை உடல் அணு அணுவாக வதைக்கப்படட்டும் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை எல்லாம் வாயில் பேசலாம் காரியத்தில் நடக்கணுமேன்னா இது ஆழமான மனசுக்கு போகிற அந்த அந்த அந்த தைரியம் வந்துடும் ீவ பராத்மா இஷ்சேத் என்று அறிவானே ஆனால் நிர்பயோபவேத் பயமே இருக்காது அச்சம் நீங்கிவிடும் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன தன்னை குறைவானவனாகக் கருதினால் அச்சப்பட வேண்டும் தன்னை நிறைவானவனாக உணர்ந்தால் அச்சத்திற்கு இடமில்லை என்பது கருத்து அடுத்த ஆசையேக்குனீந்திர தீபோட்டிவ் ஆத்மா ஜடைத்தைர்வா ேகீந்திரி தீபோட்டிவத் ஜடஸ்தைர்வாசிய இந்த ஸ்லோகம் ஆத்மா ஒன்றே அனைத்தையும் விளக்க வல்லது எதுவும் ஆத்மாவை விளக்க வல்லது அல்ல அதுவே இதனுடைய சாரம் ஆத்மா ஒன்றே அனைத்தையும் விளக்க வல்லது பிரகாசப்படுத்துகிறது மற்ற எதுவும் ஆத்மாவை விளக்க வல்லவை அல்ல ஸ்லோகம் எப்படி போருகிறது பாருங்க ஆத்மா ஏகா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 அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதான அந்த கரணத்தையும் இந்திரியாணி கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து இந்திரியங்களையும் அவபாசயத்தி அவபாசயத்தின்னு என்ரர்த்தம் பிரகாசப்படுத்துகிறது அவபாசயத்தி தைகி ஜடைஹி ஆத்மா ந அவசிய அந்த ஜட பதார்த்தங்களால் ஆத்மா விளக்கப்படுகிறதில்லை நான் தான் புத்தியை அறிகிறேன் அறிகிறேன்னர்த்தம் புத்தியை அறிவதே விளக்கமாகிறது புத்தியை விளக்குவதாகிறது நான் புத்தி என்ன அறியலை நான் புத்தியை அறிகிறேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா எனக்கு என்னெல்லாம் தெரியும்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 ஆக எல்லாவற்றையும் நான் அழிகிறேன் விளக்குகிறேன் அப்புறம் இந்திரியாணி இந்திரியாணின்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஐ இல்யூமின் சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் கான்ட் இல்யூமின் மீ முடியாது அது நடக்காது கண்களை நான் ஒளிர்விக்கிறேன் கண்கள் என்னை ஒளிர்விக்காது கண்களை நான் விளக்குகிறேன் கண்கள் பொருளை விளக்குகிறது ஒளியை புறத்தில் உள்ள புத்தகத்தை விளக்குகிறது கண்ணை உள்ளிருந்து நான் விளக்குகிறேன் என்னை எதுவும் விளக்குவதில்லை ஸ்வயம் பிரகாஷகா ஏற்கனவே இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்வயம் பிரகாஷா இதெல்லாம் பதினெட்டாவது ஸ்லோகத்திலே இருக்குது பதினெட்டு இருபது இந்த ஸ்லோகங்களில் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஸ்லோகம் நாள் இல்லையா சயம் பிரகாஷத்தே ஹியாத்மா மேகாபாயேம் சுமான் இவ நாலாவது ஸ்லோகத்துலேயும் இருக்கு இப்போ ரெண்டாவது ஸ்லோகம் இங்கே பாருங்க தீபகா கட்டாதிவத்து விளக்கு எப்படி குடத்தை விளக்குகிறதோ எப்படி புஸ்தகத்தையும் போட்டுக்கலாம் தீபகான்னா விளக்கு கட்டாதிபத்துன்னா குடங்களை போல குடம் முதலியவைகளை போல விளக்கானது குடம் முதலியவைகளை எவ்வாறு விளக்குகிறதோ அப்படி விளக்கானது குடம் முதலியவைகளை எவ்வாறு விளக்குகிறதோ அப்படி ஸ்வாத்மா சுவாத்மா ஜடேஸ்தைஹி ந அவாசிய ஆத்மா சுவாத்மானாலும் ஆத்மான சுவாத்மா ஸ்வ ஆத்மா ஸ்வாத்மா தன்னுடைய ஆத்மா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது நேர் இது பஞ்சதேசிக்கு நேர் மாறி இப்போ இன்னைக்கு அங்கே நேற்றுக்கு ஸ்வத்வம் ஆத்மத்துவம் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் சேர்த்து சொல்றது இல்லையு சொல்லியிருக்கு அது சொல்றதுங்கி ஸ்வாத்மாங்கிற ஸ்வத்வம் ஆத்மம் ஆத்மான்னு சொல்றது இல்லை ஸ்வ அது சொல்லுவா ராகுவின் தலைன்னா ராகுனாலே தலைன்னு அர்த்தமா ராகனாலே போது ராகுவின் தலை அப்படின்னு சொல்றது தேவையில்லாத சொல்லும்பாங்க ராகுனாலே தலைங்கிற அர்த்தம்தான் பாம்பு உடல் மனித தலை அது ராகு மனித உடம்பு பாம்பு தலை கேத்து ஆகையினால அதுக்கு அப்படி சொல்றது உள்ள ராகு சிரவது சுவாத்மா தைஹி ஜடைஹி ந அவபாசியத்தை அந்த ஜடபதார்த்தங்களால் அது விளக்கப்படுவது இல்லை இப்போ ஆத்மா ஸ்வயம்பிரகாச ஆத்மா சர்வ பிரகாஷ்ரியங்களை அது பிரகாசப்படுத்துகிறது ஆனால் எதனாலும் அது பிரகாசப்படுத்தப்படுவதில்லை விளக்கு குடம் முதலானவைகளை விளக்குவது போல ஸ்லோகத்தில் விஷயம் தான் இருக்கு ஆத்மா ஒன்றே புத்தி முதலான அனைத்து இந்திரியங்களையும் பிரகாசப்படுத்துகிறது ஒளிர்விக்கிறது தீபகா கட்டாதிபத்து விளக்கு குடம் முதலியவைகளை விளக்குவதை போல தைஹி ஜடைஹி அந்த ஜட பதார்த்தங்களால் ஸ்வாத்மா ஆத்மாவானது ந ஒளிர்விக்கப்படுவதில்லை அவ்ளதான் விஷயம் அடுத்த ஸ்லோகம் நானே ஆத்னீபேட்சா எத்த பிரகாசனே स्वबोधे नान्य बोधेच्छा, स्वोधे नोधेच्छा बोध स्वात्म प्रकाशने, आत्मा स्वयं प्रकाश कर्त विचल தன்னை அறிவதற்கு வேறொரு கருவி தேவையில்லை தன்னை தானே அறிகிறோம் நாம் எல்லோரும் நம்மை அறிவதற்கு நாம் வேறொரு கருவியைச் சார்ந்திருப்பதில்லை நான் இருக்கேனா இல்லையாங்கிறத நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட நான் இருக்கேனா நான் இருக்கேன்ல ஆமாம்மா இருக்கேன் இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு என்னுடைய இருப்புக்கு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 அடுத்தது பாருங்க போதரூபத்தையா ஆத்மனா போதரூபத்வாத் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆத்மனா போதரூபத்தையா அவிரோதிதையான்னு படித்த மாதிரி முதல்ல படித்தோம் அவிரோதிதையா கர்ம ந வித்யாம் வினிவர்த்தேத் அங்கே அவிரோதிதையான்னு படித்தோம் அர்த்தம் அது மாதிரி இங்கேயும் என்ன புரிஞ்சுக்கணும்னா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 அதுக்கு விளக்கம் தீபஸ்ய அந்நதீபேச்சா யதா ஸ்வாத்ம பிரகாஷனே தீபஸ்ய அந்நதீபேட்சா யதான்னா எப்படி தன்னை விளக்குவதற்கு தீபமானது ஒரு விளக்கானது தன்னை விளக்குவதற்கு வேறொரு விளக்கின் துணையை நாடாதிருப்பது போல இந்த விளக்கு வந்து விளக்கு தானே விளங் வெளிய இது பண்ணுறது அந்த விளக்கு எல்லாத்தையும் வெளிய இது பிரகாசப்படுத்துது இந்த விளக்கை விளக்குறதுக்கு ஏதாவது ஒரு விளக்கு வேணுமா ஒரு டார்ச் லைட் அடித்து பார்த்து விளக்கு எரியறதா இல்லையா இப்படி இப்படி நான் பார்த்துட்டு இருந்தேன்னு இங்கோ என்ன ஆகும்னா நான் ஒரு டார்ச் லைட் எடுத்து விளக்கு அடிக்கிறேன் எதுக்குன்னு விளக்கு எரியுதா இல்லையான்னு பார்க்குறேன்னா உங்களுக்கு என்ன தோணும் அது புரிஞ்சுக்கணும் என்ன அறியறத்துக்கு எல்லாம் அறியும் என்னை ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேறு உண்டோ எல்லாம் அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேறுன்றோ வேறு ஒன்று உண்டோ புரியுறதில்ல மாதிரி என்ன அறியறதுக்கு எதுவும் தேவையில்லை எல்லாத்தையும் அறியறதுக்கு நான் தேவை எதுவும் என்ன அறிவிக்காது அகம் ஸ்வயம் பிரகாசகா ஸ்வப்பிரகாசா ஸ்லோகத்தை படிச்சு புரிஞ்சு யசா எப்படி ஸ்வாத்ம பிரகாசனே சுவாத்ம பிரகாசனேன்னு சொன்னா தன்னை ஒளிர்விப்பதற்கு தீபத்திற்கு தீப விஷயத்தில் தன்னை ஒளிவிப்பதற்கு மற்றொரு தெய்வம் தேவைப்படாதது போல இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் இதெல்லாம் தீப தீபேட்சா யா நாஸ்தி ததா ஸ்வாத்ம பிரகாசனே அந்நோதேட்சா நாஸ்தி அப்படி படிக்கணும் அப்ப இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன புரிஞ்சுண்டோன்னா அகம் சித் ஸ்வரூபா அகம் ஞானஸ்வரூபா சற்ற ஜீ இது ஒரு ஜானம் அஸ்லோகம் படிக்கணும் வாக்கிய விதைக்கம் மகா வாக்கை ேத்தீக்கியைக்கியம் மக்கைம ஜீாத்ம பரமாத்மனோஹோ மகா ஐக்கியம் வித்யாத் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒற்றுமையை உணர்வீர்களாக ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது எல்லா உபாதிகளையும் இது அல்ல இது அல்லன்னு நீக்கி மகாவாக்கியங்களின் துணை கொண்டு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதை அறிந்து கொள்வீர்கள் ஆக அப்படி சொல்லுகிறது இது ரொம்ப முக்கியம் இங்கே திடீர்னு ஜீவாத்ம பரமாத்மனோகம் ஐக்கியம் வித்யாத்ன்னு போட்டுட்டார் நான் இங்கே கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறதுன்னு எதிர்பார்க்கிறேன் எனக்கு தோன்றுகிறது இங்கே வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிறார் இப்போ இத்தனை என்ன பேசப்பட்டது ஆத்மா வந்து ஆத்மாவோடய லக்ஷணம் தான் படிச்சுட்டே வந்தோம் முதல் ஸ்லோகத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே ஆத்மாவை வந்து சொல்லவே இல்லை படிச்சுட்டே பாருங்க ஒரு ஒரு ஸ்லோகத்தையாக பார்த்துட்டே முதல் ஸ்லோகம் அதிகாரி லக்ஷணம் ரெண்டு மூணு நாலு ரெண்டு ரெண்டு மூணும் வந்து மோட்ச சாதனம் ஞானம்னு தீர்மானம் பண்ணியது நாலாவது ஸ்லோகம் ஆத்மா பூர்ணகான்னு சொல்லியது ஆத்மா ஸ்வயம் பிரகாஷகா ஆத்மா பூர்ணகான்னு சொல்லியது ஞானம் மித்யா என்று சொல்லியது விற்பிஞானம் மித்யா என்று சொல்லியது ஐந்தாவது ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் இந்த வாழ்க்கை கனவுக்கு ஒப்பானது எப்படி உறக்கத்தின் துணை கொண்டு கனவு தோன்றுகிறதோ அப்படி மாயையின் துணை கொண்டு நனவு தோன்றுகிறது என்று அத்தியாசம் இந்த பிரபஞ்சம் எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்ச வாழ்க்கை ஒரு மாயக்கற்பனை என்று சொல்லப்பட்டது அஞ்சாவது ஸ்லோகத்தில் அஞ்சு அல்ல ஆறு ஏழு ஆறு ஏழு அங்கே மாத்திரம் ஒரு கருத்து சொல்லப்பட்டது அதாவது அத்வைதமான பிரம்மனை தெரிஞ்சிக்காத வரைக்கும் ஜெகத்து தோன்றும்னு சொன்னார் அத்வைதமான பிரம்மனை தெரிஞ்சிக்காத வரைக்கும் எப்படி ஜாக்ரத் வர்ற வரைக்கும் சொப்னம் வந்து சத்தியமாக இருக்குமோ அதே மாதிரி பிரம்மன் தெரிகிற வரைக்கும் ஜாகிரத் சத்தியமாக இருக்கும் என்ற கருத்து சொல்லப்பட்டு மெய்ப்பொருள் விளங்கும் வரை நனவு வாழ்க்கை உண்மையாக தோன்றும் மெய்ப்பொருள் விளங்கிய பிறகு நனவு வாழ்க்கையும் உண்மையாக தோன்றாது அப்புறம் எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் எட்டாவது ஸ்லோகத்தில் எல்லாத்துலேயுமே எல்லாம் வந்து இந்த பிரபஞ்சம் பரம்பொருளில் கற்பிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது இப்படியெல்லாம் நிறைய கருத்துக்களைலாம் பார்த்துட்டோம் அப்புறம் எல்லாத்துலேயும் இந்த ரெண்டு ஏழாவது ஸ்லோகம் ஒன்று சர்வ அதிஷ்டானம் அயம் பிரம்மாங்கிற வார்த்தை இருக்கு வேறு எங்கேயும் அந்த வார்த்தையெல்லாம் இல்லை அதான் நான் சொன்னேன் அதாவது இந்த சமஷ்டி பிரபஞ்ச அத்தியாசம் வஷ்டி சரீர அத்தியாசம் சமஷ்டி பிரபஞ்ச அத்தியாசம் ஆத்மாவில் பண்ணப்பட்டிருக்கு பிரம்மனில் பண்ணப்பட்டிருக்குன்னு ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் பொதுவாக சொல்லப்பட்டது அப்புறம் வஷ்டி ஷரீரத்தியாசம் அதாவது சூக்ஷ்மசரீரம் ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் காரணசரீரம் விளக்கப்பட்டது பன்னெண்டு பதிமூணு பதினாலு அஞ்சு கோஷங்களோட சேந்திருக்கு ஆத்மா அதை பிரிக்கணும்னு சொல்லப்பட்டது அதுதான் இங்கே பதினஞ்சு பதினாறு பதினேழுலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம் பதினேழில் வந்து ஆத்மா எங்கும் நீக்கமரண இருந்திருந்தாலும் அது புத்தியில் தான் நிழலுணர்வாக புலப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் மற்றதெல்லாம் ஆத்மாவோடய லக்ஷணம் தான் சொல்லப்பட்டது பதினெட்டாவது ஸ்லோகத்தில் இருந்து நாம் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் இதுவரைக்கும் இருபத்தொன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஆத்மாவினுடைய பல்வேறு கோணத்தில் சொல்லப்பட்ட லக்ஷணங்கள் आत्मज्ञान निष्ठ शलोक ने वाक्यत निखिल उपाधीन निषिध्य महावाक्यी जीवात्म परमात्मो नेति विद्या वाक्य அனைத்து உபாதிகளையும் நீக்கிவிட்டு மகா வாக்கியங்களால் ஜீவாத்ம பரமாத்மாவினுடைய இருக்கும் தன்மையை அறிய வேண்டும் இதுக்கு நிறைய வேலை பண்ணணும் நம்ம நம்ம சாதாரணமாக ஆன்மீக வாழ்க்கையில் ஆத்ம ஜானங்கிறது ரெண்டு அம்சமாக வச்சிருக்கு அத்வைத வேதாந்தப்படி சாதாரணமா எல்லாருக்கும் உடம்புதான் நான்கிற புத்தி இருக்கு இந்த நான் அடிக்கடி வகுப்புல சொல்லின்றே இருக்கேன் உயிர்ங்கிறது என்னது உடலுக்கு வேறாக உயிர் இருக்கிறதா உடலே உயிராக இருக்கிறதா உடலுக்கு வேறாக உயிர் இருக்கிறதா உயிரே உடலாக இருக்கிறதா உடலே உயிராக இருக்கிறதா உடல் செத்து போனா உயிரும் செத்து போயிடுமா அப்படிங்கிறது கேள்வி ஆனால் இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா உயிர் வேறு உடல் வேறு உடல் அழிந்தாலும் உயிர் அழியாது ஆக உயிர்ங்கிறது தான் ஜீவாத்மா ஜீவாத்மானு சொல்கிறோம் அந்த உயிர்ங்கிறத ஏற்றுக்காதவங்க தான் நாஸ்திகவாதிகள் உயிர் வேறு உடல் வேறு என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மெட்டீரியலிஸ்டிக்கு நாஸ்திகவாதிகள் உயிர் வேறுங்கிறவங்களுக்கு தான் ஆன்மீக வாழ்க்கையே தொடங்கும் உயிர் வேறு உடல் வேறுங்கிற போது தான் ஆன்மீக வாழ்க்கையே தொடங்கும் இல்லாட்டி உயிர் வேறு உடல் வேறு என்று உணராதவர்களுக்கு என்று என்று கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை பயன்படாது ஆகையினால முதல்ல நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்குதுன்னா உயிர்னு ஜீவாத்மானு நான் ஒரு ஜீவாத்மா நீங்கள் ஒரு ஜீவாத்மா நிறைய ஜீவாத்மா இருக்கு நிறைய மனுஷிய சரீரத்தில் மனித உடம்புல நிறைய ஜீவாத்மா இருக்கு அப்புறம் நம்ம சாஸ்திரப்படி மனித உடம்புல மாத்திரம் ஜீவாத்மா இல்லை புல்லாகி பூடாய் புழுவாய்ன்னு சொன்னதுனால எல்லா சரீரத்துக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கு இப்போ ஜீவாத்மா பல சரீரங்கள் பல ஜீவாத்மாக்களும் பல அப்படின்னு ஒரு பாடம் அப்புறம் இதுக்கெல்லாம் மேலே பரமாத்மான்னு கடவுள் ஒருத்தர் அந்த கடவுளுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கெல்லாம் அருள் புரிகிறார் ஜீவாத்மா செய்யக்கூடிய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றபடி நல்வினை பயனாகிய இன்பத்தையும் தீவினை பயனாகிய துன்பத்தையும் இறைவன் பரமாத்மாவாகிய கடவுள் உயிர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இது எப்போ இருந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியவே தெரியாது இந்த சைக்கிள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ வந்து இந்த நான் வந்து இப்படி புறக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது இது வந்து இந்த சைக்கிள் இதுதான் சம்சார சக்கரங்கிறோம் இந்த சக்கரத்துக்கு பிகினிங்கும் கிடையாது எண்டும்ங்க கிடையாது அப்போனா உட்காந்து என்னத்துக்கு பேசுகிறது ஆனால் எண்டு இருக்குது எண்டு இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு ஒரு முடிவு உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது நாம் பிறக்கிறோம் சாகிறோம் பிறக்கிறோம் உடல் உடலிலிருந்து விடுபடுகிறோம் உடல் உடலை விடுகிறோம் அப்படி சொல்லலாம் உடல் உடலை விடுகிறோம் கொசு உடலை எடுக்கிறோம் கொசு உடலை விடுகிறோம் புலி உடலை எடுக்கிறோம் புலி உடலை விடுகிறோம் அணில் உடலை எடுக்கிறோம் அணில் உடலை விடுகிறோம் எத்தனை உடம்பு எடுத்து எடுத்து விட்டுருப்போம் எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி இப்படி ஆனதேனோன்னு ஒரு பாட்டு அருணுகினது எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி இப்படி ஆனதேனோ முருகா எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடியாடின்னு ஒரு பாட்டு அது மாதிரி எத்தனை உடம்புக்குள்ள பிறந்தோமோ தெரியல ஆனால் இது இது ஓரளவுக்கு புரியுறது ஆமாம் இந்த இந்த சரீரத்துக்கு வேறாக ஜீவாத்மானு ஒன்று இருக்குதுன்னு புரியறதப்பான்னு பரமாத்மா ஒருத்தர் இருக்கார் அவருக்கு தெரியவே மாட்டார் இந்த பரமாத்மா ஜீவாத்மாவாவது புரியறது ஓரளவுக்கு ஆனா பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பரமாத்மா எங்கே இருக்கார்னா எங்கே இருக்கார் அவர் அவர் இல்லாத இடமே இல்லை ஆனால் அவர் ஜீவாத்மாவுக்கு வேறாக இருந்து கொண்டு ஜீவாத்மா அல்பம் பரமாத்மா மகத்து பூர்ணம் அவர் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் வல்லவர் எல்லா சக்தியும் உள்ளவர் சர்வஜன் சர்வசக்திமான் நீ என்ன பண்ணணும்னா நீ அவரை பக்தி பண்ணணும் அவரை எப்போ நீ நமஸ்காரம் பண்ணணும் காலையிலையும் மத்தியானமும் சாயங்காலம் நேரம் கிடைச்ச போதெல்லாம் நீ அவரை வணங்கணும் வணங்கி நல்ல காரியத்தையே நீ பண்ணிக்கிட்டுருக்கணும் அப்போ என்ன பண்ணுவார்னா அப்போ அவர் வந்து அருள் புரிஞ்சு உன்னை வந்து உன் உயிரை வந்து தன்னோட சேர்த்துப்பார்வர் தன்னுடைய திருவடியில் சேர்த்துப்பார் இல்லாட்டி சாலோக சாரூப சாமீப சாயுஜ முக்தின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் மோட்சத்தை கொடுத்து அவர் அருள் புரிவார் அவ்வளோதான் ஓஹோ அப்போ அதை பண்ணினால் போருமான்னு ஆனால் இங்கே சொல்கிறது ஒரு பரமாத்மா எங்கேயோ இருக்கார்னு நினச்சிருந்துருக்கேன் பரமாத்மா வந்து வைகுண்டத்தில் இருக்காரா கைலாசத்தில் இருக்காரா நம்மளால் இப்போ பார்க்க முடியாது இப்போ புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா இந்த உலகம் எங்கெல்லாமோ எவ்வளவோ பெருசாக இருக்குது இப்போ சயின்டிஸ்ட்டு கேட்டிங்கன்னா அஸ்ட்ரானமியில் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு சூரியன் இவ்வளவு இருக்கு இப்போது அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர எங்களுக்கு தெரியாமையும் எத்தனையோ கோலங்கள் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கப்பாங்கிறான் இந்த ஒரு சூரியன் படுத்துகிற பாட இவ்வளவுன்னா நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம் ஒரு லிமிட்டட்னா சரியான வரையறைக்கு ஆட்கள் நம்ம ஆனால் அதே சமயம் நம்முடைய வரையறைகளை நாம் அறிவால் உடைக்க முடியும் எல்லாருடைய வரையறைகளையும் அறிவால் உடைக்க முடியும் எப்படி ஒரு செல்லே மல்டிப்புளாகிறதோ அது மாதிரி ஒரு பொருளே இத்தனையும் ஆகிருக்குங்கிறது சாஸ்திரம் அதனால் இங்கே இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அது நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறோம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் அல்பம் நான் ரொம்ப மட்டம் பல பிறவியை எடுத்தவன் இறைவன் பிறவியை எடுக்காதவன் அப்படிலாம் சொல்லி கடவுளை வசத்தியை வச்சுருக்கோம் நம்மளை தாழ்த்திய வச்சுருக்கோம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது நீ கடவுள வசத்தையும் வைக்க உன்னை தாழ்த்தியும் வைக்க வேண்டாம் இருக்கிற தாழ்வையும் நீக்கு கடவுள்கிட்ட உயர்ந்தவனுங்கிற எண்ணத்தையும் நீ நீக்குன்னு சொல்கிறது நீ பக்குவப்படுறதுக்காக அதை இத்தனாளாக நாங்கள் சொன்னோம் இப்போ பாடத்தையே மாற்றுறோம் தோசையை திருப்பி போடுறோம் இத்த நாளாக இப்படியே பாடன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் பாடத்தை மாற்றி போடுறோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீயும் இந்த உலகமும் கடவுளும் எல்லாரும் ஒன்று ஒன்று ஒன்று ரெண்டாவதாக ஒன்றுமே கிடையாது ஆகையினால் நான் ஒன்றுன்னு கூட சொல்ல மாட்டேன் அத்வைதம் இரண்டற்றது இரண்டற்றதுன்னா ஃபுல் ஸ்டாப் இரண்டற்றது ஒன்றான்னு கேட்கப்படாது ஒன்றுன்னு கேட்டால் எப்போ மதிப்பு ஒன்றுக்கு மதிப்பு ரெண்டு இருந்தால் தான் ஒன்றுங்கிற சொல்லுக்கே மதிப்பு இரண்டற்றதுன்னு சொல்லிட்டா ஒன்றுங்கிற சொல்லுக்கு கூட மதிப்பு கிடையாது அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் என்ன பண்ணுறார் நீ உங்கள்கிட்ட இருக்கிற அப்படின்னா ஜீவன்கிற எண்ணத்தையும் நீக்கு ஈஸ்வரனுங்கிற எண்ணத்தையும் நீக்கு ஜீவனுக்கு ஆதாரம் உணர்வு ஈஸ்வரனுக்கு ஆதாரம் உணர்வு எல்லா உயிர்களுக்கும் ஆதாரம் உணர்வு உணர்வு ஒன்றுதான் இதுக்கு நீங்கள் உதாரணம் எடுக்கணும்னா என்ன உதாரணம் சொல்லணும் சமுத்திரத்தை உதாரணமாக எடுத்து கடலை உதாரணமாக எடுத்துக்கணும் கடலை பார்த்திங்கன்னா கடலில் நிறைய அலைகள்லாம் இருக்குது கடல்னு சொன்னால் பரந்த நீர் பரப்புக்கு பேர் கடல்னு பேர் கடல்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறோம் அலைகள்னு ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம் தண்ணீர்ன்னு ஒரு சொல்ல பயன்படுத்துகிறோம் சொற்கள் மூன்று கடல் அலைகள் தண்ணீர் சொற்கள்ன பாடும் அது மாதிரி உயிர்கள் அலைகள் இசிக்கொல் டு உயிர்கள் கடல் இசிக்கொல் டு கடவுள் அப்புறம் தண்ணீர் இசிக்கொல் டு தூய உணர்வு அதுக்கு தான் இன்னொரு பேரு பிரம்மம் அப்படின்னு பேர் ஆஹா தண்ணீர் தான் கடல் என்றும் அலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது அது போலவே உணர்வுதான் உயிர்கள் என்றும் இறைவன் என்றும் அழைக்கப்படுகிறது அதை தான் இங்கே சொல்கிறார் அதனால் இந்த இத்தனை நாளாக இதெல்லாம் இதெல்லாம் உபாதிங்கிறார் உபாதின்னா நம்மளே எல்லாம் போட்டு வச்சு தடைகள் பல்வேறு வகையான உபாதிகள் இந்த உபாதியை பற்றி நம்ம படிச்சுருக்கோம் ஏற்கனவே பத்தாவது ஸ்லோகத்தில் இருக்குது பத்து பதினொன்னில் இருக்குது பத்து பதினொன்று பதினாலாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியை பாருங்க அதே மாதிரி பதினஞ்சாவது ஸ்லோகம் ஒப்பிடுக நீல வஸ்திராதிய ஸ்படிகத்தில் எப்படி இதெல்லாம் நீல வஸ்திரத்தை சேர்ந்தா அது நீளம் மாதிரி காட்சி கொடுக்குறதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே உபாதின்னு சொன்னால் எனக்கு இந்த ஸ்தூல சரீரம் உபாதி உபாதின்னா எனக்கு தடைன்னு அர்த்தம் என்னை வந்து இது மறைச்சிருக்கு மறைச்சிருக்குன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ அணு மாதிரி நான் உட்காந்துருக்கேன் இல்லை நான் அணுவும் இல்லை நான் பெருசில் பெருசு நான் சின்னதில் சின்னது நான் சொல்லப்போனால் பெருசும் சின்னதும் நான் பெரிதும் நான் சிறியதும் நானே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆக அதெல்லாத்தையும் நீக்கிறது நீக்கில அந்த உபனிஷத்தில் ஒரு வார்த்தை இருக்கு அதாவது அதா த ஆதேஷ நேதி நேதி தியாத்மா அதா த ஆதேஷ நேதி ஒரு போர்ஷனுக்கு பேர் மூர்த்தாமூர்த்த பிராமணம்னு பேர் மூர்த்த அமூர்த்த பிராமணம் பிராமணம்னா செக்ஷன் சாப்டர் பிராமணம்னா ஏதோ நினைச்சுக்க கூடாது பிராமணம் அப்படின்னா சாப்டர் அத்தியாயம் அப்படின்னு அர்த்தம் மூர்த்தாமூர்த்த பிராமணம்னா என்ன மூர்த்தம்னு சொன்னா வடிவம் உடையதுன்னு அர்த்தம் அப்புறம் அமூர்த்தம்னா வடிவமற்றதுன்னு அர்த்தம் இந்த வடிவம் உடையது வடிவமற்றது இரண்டும் ஆத்மா அல்ல அப்படின்னு சொல்லுகிறது இந்த வடிவம் உடையது எதுன்னு கேட்டீங்கன்னா நெருப்பு நீர் நிலம் இது மூன்றும் வடிவமுடைய பூதங்கள் இதுக்கு பேர் மூர்த்த பிரபஞ்சம் அப்படின்னு பேர் மூர்த்தம் அக்னி ஜம் பத்திவி அதே மாதிரி அமூர்த்தம்னு சொன்னா உங்களுக்கு இப்ப புரிஞ்சிடும் ஆகாசம் வாயு வடிவமற்றது காற்றும் ஆகாயம் வடிவமற்ற இது இரண்டையும் ரொம்ப விஸ்தாரமா இன்ட்ரடியூஸ் பண்றது உபனிஷத் இது மூர்த்தம் அமூர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த மூர்த்தமும் ஆத்மா அல்ல அமூர்த்தமும் ஆத்மா அல்லன்னு சொல்கிறதுக்கு நேதி நேத்தி இத்தின்னு சொன்னால் என்றுன்னு அர்த்தம் ந இத்தி நிதி இது அல்ல இது அல்ல அப்படின்னு சென்டென்ஸ் இருக்குது வாக்கியதா நேத்தி நேத்தி தி வாக்கியதா நிதி ந இத்தி இத்தி வாக்கியதா இது என்ற வாக்கியங்களால் நிழில உபாதீன் நிலம் அகிலம் எல்லாம் ஒன்றுதான் நிக்கில உபாதின்னு அனைத்து உபாதிகளையும் அதாவது நான் வந்து நான் வந்து பஞ்சகோஷமயமா இருக்க சூழ சரீரம் நான் அல்ல சூக்மசரீரம் நான் அல்ல காரணசரீரம் நான் அல்ல தூய உணர்வே நான் எல்லாம் அறிந்தவரும் உண்மையில் இறைவன் அல்ல சர்வஜன் சர்வசக்திமான்கிறத நீக்கி உணர்வே பிரம்மம் ஆக என்னையும் கடவுளையும் பிரிக்கிறது என்ன அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச தன்மை எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச தன்மை அவருக்கு எல்லா சக்தியும் இருக்குது எனக்கு கொஞ்சம் சக்தி இருக்குது அவர் ஆண்டவனாக இருக்கார் நான் அடிமையாக இருக்கேன் ஆண்டவனாகவும் அடிமையாகவும் இருக்கேங்கிறது ஒரு லெவலில் ஓகே ஆழமான நிலையில் ஆண்டவனும் இல்லை அடிமைகளும் இல்லை இது அத்வைத்த வேதாந்த சித்தாந்தம் அதை தான் இங்கே சொல்கிறாரு எல்லாத்தையும் நீக்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களே இல்லை இல்லை எனக்கு இதுவே கன்வீனியண்ட்டாக இருக்குதுண்ணா கன்வீனியன்ஸாக இருக்கிறது எது ஃபேக்ட் எதுன்னு தெரிய வேண்டாமா நம்ம எது ஃபேக்டோ அதை பார்க்கணுமே இல்லை எனக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குதுண்ணா உடம்பே நல்லா தான் கன்வீனியண்ட்டாக இருக்கு உடம்பே நானும் உட்காந்துக்க வேண்டியதானு அப்படி இருக்க முடியாது இருக்கக்கூடாது சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குற அத்தனை வழிகளையும் நாம் முறையாக பார்த்தாகணும் ஆகையினால என்ன சொல்கிறார் மகா வாக்கிய மகா வாக்கியங்களால் ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய ஐக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இதோட வகுப்பை இன்னைக்கு பூர்த்தி பண்ணுறேன் ஹரிவோம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமவத்யாப்தேகாஜ தட்சிணாமூர்த்தஜே நமஹ ஐயனே எனதுள்ளேனின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றீ உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வமிகி